அன்புக்கினியவர்களே இஸ்லாமும் சூஃபீசமும் என்ற பொறுமையின் கீழ் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கார்ல் மார்க்ச புத்தர என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான ஒரு தத்துவ விசாரணத்தை மேற்கொண்டதை நாம் அறிவோம் அதுபோல இந்த பொருள் மா முதல்வாத சிந்தனையை கருத்து முதல்வாத சிந்தனை என்ற மார்சிய பகுப்பாய்வை நாம் மார்சியமும் சூஃபீசமும் என்ற இந்த உரை ஒரு தத்துவ விசாரத்தை மேற்கொண்டு பார்ப்போம் இயக்கவியல் பொருள் முதல் கருத்து முதல்வாதம் வரையான தத்துவ நடைமுறைகள் மார்சியத்தின் தத்துவ நடைமுறையில் முக்கியத்துவம் கொண்டதாகும் மார்சியம் என்பது மூன்று அடிப்படைகளை கொண்டது அதாவது தத்துவம் பொருளாதாரம் அரசியல் என்பதுதான் அது சொல்ல வேண்டுமானால் இயக்கவியல் வரலாற்று பொருள் இதை பொருள் என்ற என்பது என்று சுக்கமாக அழைக்கலாம் இதுதான் மார்சிய தத்துவரின் அடிப்படை மார்சிய பொருளாதாரம் இது தொடக்கத்தில் அரசியல் பொருளாதாரம் என்று அழைக்கப்பட்டது உபரிமதிப்பு கோட்பாடுகள் இதன் அடிப்படை மூன்றாவதாக விஞ்ஞான சோசியலிசம் அல்லது கம்யூனிசம் இதன் மார்சிய அரசியலின் அடிப்படையாகும் அதாவது பொது புரட்சியின் அரசியல் கோட்பாடு இந்த மூன்று கோட்பாடும் மார்சிய கோட்பாடுகள் என்று பொதுவாக சொல்லிக்கொள்ள முடியும் மார்சிய தத்துவம் அதாவது பொருள் முதல்வாதம் ஜெர்மானிய தத்துவத்திலிருந்து செழுமையடைந்து வந்தது என்று நாம் அனைவருக்கும் தெரியும் அதேபோல் பிரித்தானிய அரசியல் பொருளாதாரத்தின் தோற்றுவாயிலிருந்து மார்சிய பொருளாதாரமும் பிரெஞ்சு கற்பனாவாத சோசியலிசத்திலிருந்து மார்சிய விஞ்ஞான சோசியலிசமும் உருகொண்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பொதுவாக தத்துவம் என்பதை நாம் மெய்யல் என்றோ என்று அழைத்து கொள்கிறோம் தத்துவம் என்பது உலகை பற்றிய கருத்தோட்டங்களின் தொகுப்பு என்பது இதன் அர்த்தம் அதாவது உலகை பற்றிய அனைத்தையும் தழுவிய உலக கண்ணோட்டமே தத்துவம் என்று நாம் விளக்கமாக புரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் தத்துவ ஞானம் உலகம் முழுவதையும் பற்றிய ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்குறது ஒரு அமைப்பு முறையை வளர்க்கிறது மேலும் உலகிற்கில் நிகழும் நிகழ்வு போக்குகளை பற்றி ஒரு பொதுவான விளக்கத்தை தருகிறது இறுதியில் அது மக்களின் உலக கண்ணோட்டமாக இருக்கிறது இதுவே தத்துவமாகும் உலகம் என்று சொல்வது இப்பிரபஞ்சம் முழுவதும் என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகையில் உலகை பற்றிய தத்துவ ஞானம் இரு வகையாக பிரிந்திருக்கிறது ஒன்று பொருள் இரண்டு கருத்து முதல்வாதம் இவ்விரண்டு தத்துவங்களும் வேறுபடுகின்ற இடம் பொருளுக்கும் உணர்வு நிலைக்கும் இயற்கைக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள உறவு நிலை என்ற வகையிலே இந்த முடிவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதாவது உலகின் தோற்றம் குறித்தான ஆய்வின் முடிவுகளை குறித்த கண்ணோட்டங்கள் என்று கூட இதை நாம் சொல்லலாம் இந்த இயற்கையில் மனிதன் மனிதனாக வளர்ச்சி பெற்று போது அவன் எழுப்பிய முதல் கேள்வி இந்த உலகம் எப்படி தோன்றியது என்பதாகத்தான் இருக்க முடியும் அடுத்ததாக இந்த உலகில் எது முதல் தோன்றியது என்பது இயற்கையின் வியப்புமிக்க நிகழ்வு போக்குகளில் மனிதனை சிந்திக்க வைக்கக்கூடிய இன்னொரு அம்சமாக இருந்தது அதைவிட அதிகமாக இன்னும் சொல்லப்போனால் மனிதனை சிந்திக்கக்கூடிய அச்சமூட்டக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த கருத்துகள் கடவுள் பிரபஞ்சம் சார்ந்த கருத்துகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் இதுதான் இவ்வுலகை இயக்குகிறது என்ற ஒரு முடிவுக்கு மனிதன் வர காரணமான சில சிந்தனைகள் அந்த கருத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இறுதியில் ஏதோ ஒரு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அதுதான் கடவுள் இப்போது உலகை படைத்தவர் கண்டுபிடிக்கப்பட்டார் உலகை படைத்த கடவுள் அவரின் சிந்தனை சக்தியின் வெளிப்பாடாக மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் படைத்துவிட்டார் ஆக உலகம் கடவுளால் படைக்கப்பட்டதென்றும் சிந்தனையின் வெளிப்பாட்டால் தான் மற்ற பொருள்கள் அனைத்தும் உயிரளது உயிரட்டு தோன்றினது என்பது கருத்து மைய தத்துவம் ஆகும் அதாவது கருத்தை முதலானது மற்றவையெல்லாம் அதற்கெடுத்தது இப்படித்தான் புதிய புதிய கடவுள்களும் மதங்களும் மத உருவாகின என்று மார்சியம் சொல்லுகிறது குறிப்பாக சொல்லப்போனால் கடவு இந்த உலகத்தை யாராலும் படைக்க முடியாது என்பதுதான் மார்சியம் சொல்லுகின்ற ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கிறது ஆனால் இந்த இங்கிருந்து இதுவரை சொல்லப்பட்ட மார்சியத்தினுடைய தத்துவ நிலைப்பாடுகளிலிருந்து கருத்து என்பது என்ன பொருள் என்பது என்ன என்ற ஒரு அடிப்படையான இந்த தத்துவ விசாரம் இது ஒரு இறைமரப்பு சிந்தனையின் வந்து உருவாகியிருப்பது என்பதை நாம் இங்கு புரிந்து வேண்டும் இந்த கருத்து நிலை உருவாவதற்கு மிக சுதந்திரமான ஒரு தத்துவ நிலைப்பாடு தேவைப்பட்டிருக்க வேண்டும் கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்பது குறித்த ஒரு அணுகுமுறையை கடவுள் ம கடவுள் மறுப்பு ஆளர் ஒருவர் செய்யும்போது அது ஒரு பக்க சார்பான முடிவாகத்தான் இருக்குவே தவிர அது ஒருபோதும் ஒரு நடுநிலையமையான ஒரு விசாரத்தை மேற்கொள்வதாக அமையாது அந்த வகையில் மார்ஸினுடைய இந்த அணுகுமுறை பிழையானது என்று நாம் சொல் சொல்லிக்கொள்ள முடியும் ஏனென்றால் மார்ஸ் அடிப்படையில் ஒரு நாத்திகராக இருந்தார் அவருடைய வரலாற்று நூல்களையோ அவருடைய நூல்களையோ நாம் படிக்கின்ற போது அவர் மிகச்சிறிய வயதிலேயே நாத்திக நிலைப்பாடை எடுத்துக்கொண்டிருந்தார் மார்சிய தத்துவத்தை அவர் உருவாக்குகின்ற அந்த காலகட்டத்தில் அந்த பொருள்மாதல்வாத சிந்தனையை இயக்கவியல் சிந்தனையை உருவாக்குகின்ற காலகட்டத்தில் அவருக்கு எதிரடையாக அந்த சிந்தனைக்கு எதிராக அவர் பாவித்து கொண்ட ஒன்று தான் கருத்து முதல்வாதம் ஆக அந்த இரண்டு அந்த எதிரடைகள் பயனுரை ஆப்போசிஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த எதிரினைகள் கட்டமைக்கப்பட்ட ஒன்றே அல்லாது அது உண்மையான ஒரு ஆய்வாக இருந்திருக்க முடியாது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று பார்க்கின்ற போது கருத்து முதல் பாதம் அல்லது கருத்தா பொருளா என்று பார்க்கின்ற போது கருத்தை முன்னிட்டு இங்கு யாரும் பேசுவது என்பது அது ஒரு மரபார்ந்த ஒரு சிந்தனையாகத்தான் இருக்க முடியும் கருத்துக்கோ பொருளுக்கோ இங்கே முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நிலை இல்லை என்றுதான் சொல்ல முடியும் இது மார்சிய ஆய்வு முறையியல் என்று சொல்லலாம் மார்ஸுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆய்வு முறையியல் வந்து தேவைப்பட்டது இது அவராக உருவாக்கி கொண்ட ஒன்று கருத்தா பொருளா ஆனால் அடிப்படையில் மனித சமூகம் கருத்தையோ பொருளையோ இது இதை மட்டும் சார்ந்து யோசிக்கவில்லை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் வாழ்ந்த பின்பு என்னவாக மாறுகிறான் அல்லது தனக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எதை விட்டு சென்றார்கள் என்பதை குறித்த ஒரு ஒரு முறையைத்தான் மனிதர்கள் யோசித்திருக்க வேண்டும் அவன் அச்சப்பட்ட விஷயங்களை யோசித்திருக்க வேண்டும் அவன் காட்டுமிராண்டியாக இருப்பதற்கு இருந்த காலகட்டத்தில் எதை எதையெல்லாம் அச்சம் கொண்டானோ அவற்றையெல்லாம் பயப்பட ஆரம்பித்தான் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் மனிதனுடைய சிந்தனையில் கடவுள் என்று ஒன்று வந்திருக்கவே முடியாது இது இன்றைய விஞ்ஞானமே சொல்லுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இப்படி வந்து பொதுவான ஒரு பண்பாட்டு மானிடவியல் அல்லது இணையவரவியல் சிந்தனை முறைகள் நமக்கு மிக தெளிவான ஒரு சிந்தனையை சொல்லி கொண்டிருக்க மார்சியம் இன்னொன்றை நமக்கு ஒரு மார்சிய ஆய்வின் அடிப்படையில் பொருளா கருத்தா என்கின்ற ஒரு பயனுறையை அங்கு முன்வைக்க விரும்புகிறது சட்டகம் இந்த சிந்தனை சட்டகத்தில் இருந்து சிந்திக்கின்றபோது மிகப்பெரிய ஒரு முரண்பாடுகள் உருவாகுவதை காரணம் அவர் ஒரு முரண் இயக்கத்தை அங்கே கட்டமைக்கின்றார் அவர் தொடர்ச்சியாக அந்த முரண் இயக்கத்தை கருத்து கருத்து முதல் அந்த கருத்தின் வாயிலாகவும் அதன் பின்பு அரசியல் வாயிலாகவும் பொருளாதாரத்தின் வாயிலாகவும் இப்படி ஒவ்வொன்றாக கட்டமைத்து முடிவில் இந்த தொழிலாளி முதலாளி என்கின்ற முதலாளித்துவம் தொழிலாளர்கள் என்கின்ற இந்த இரண்டு வடிவில் கம்யூனிசத்தை அவர் வந்து வடிவமைக்கிறார் அவருடைய அந்த ரிசர்ச் மெதடாலஜி ஆய்வு முறையில் அப்படியாகத்தான் அமைந்து ஆனால் இங்கு நமக்கு தேவையான விஷயம் இந்த கருத்து முதல்வாதம் என்று சொல்லுகின்றது உலகம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்ல தேவையில்லை இங்கே இருந்துதான் நான் மார்சியத்துக்கும் சூஃபீசத்துக்குமான வித்தியாசத்தை விலைகளை அல்லது வேறுபடுதலை நான் இனம் காடுகிறேன் எப்படி புத்தரா மார்சா என்று சொல்லுகின்ற போது ஆன்மா குறித்த ஒரு தத்துவ தேடலை புத் தத்துவ தேடலை அது வைக்கின்ற அந்த பகுத்தறிவு சிந்தனையை ஏற்றுக்கொண்டு மார்சிய மார்க்சியமும் புத்த புத்தரியமும் பெரிய வித்தியாசம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் பேரறிஞர் அம்பேத்கர் ஈடுபட்டதை நாம் அறிவோம் ஆனால் எனக்கு இங்கே அந்த வித்தியாசங்களை என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை சுஃபீச அறிதல் முறைகளிலிருந்தும் சுஃபீச அறிவு புலத்திலிருந்தும் எபிஸ்டிமாலஜிக்கல் பேக்ரவுண்டில் இருந்தும் நான் சொல்லிக்கொள்ள விரும்ப வேண்டியது இஸ்லாமிய மெஞ்ஞானம் என்று சொல்லுகின்ற இந்த சூஃபீசம் மிக அடிப்படையில் ஒரு சிந்தனை முறையை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் அது மிக தெளிவாக இரண்டல்ல ஒன்று கிட்டத்தட்ட அது இந்திய தத்துவ மரபிலே வேறு இருக்கின்ற அத்துவைத்ததற்கு மிக நெருக்கமான ஒரு சிந்தனை முறையாக நாம் சொல்லிக்கொள்ள முடியும் ஏகத்துவம் என்கின்ற அந்த விஷயம் அநேகத்துவம் என்கின்ற விஷயத்துக்கு எதிரடையான ஒன்றாக நாம் இங்கே புரிந்து ஏகத்துவம் என்பது எல்லாற்றையும் ஒன்றித்த ஒருமித்த ஒரு ஒற்றுமை என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள முடியும் ஒற்றுமை என்பது பல இருந்தால் மட்டும்தான் ஒற்றுமை என்பது நான் இங்கு சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு விஷயமாகும் இதைத்தான் சூசியிசம் மிக மையமாக முன்னிலைப்படுத்துகிறது பிரிவுகளுக்கு அங்கு வித்தியாசம் இல்லை ஆனால் நான் பார்க்கின்ற போது பிரிவுகளாக இயற்கை அப்படித்தான் அமைந்திருக்கிறது அந்த பிரிவுகள் யதார்த்தமானவை அதில் நாம் மாற்று கருத்து கிடையாது அந்த பொருட்கள் பலவான பொருள்களாக இருக்கின்றன படைப்புகள் பல படைப்புகளாக இருக்கின்றன வெற்றியெல்லாம் நாம் மறுதளிக்க முடியாது ஆனால் இவற்றினுடைய உள்ளமை அதனுடைய யதார்த்தம் இது என்று பார்க்கின்ற போது அது ஒன்றுதான் என்பதை தான் சூஃபீசம் இங்கே சொல்லுகிறது கடவுள் எப்படி தோன்றினார் என்பது அல்ல இங்கு மிக முக்கியமானது சுஃபீசம் சொல்லுகின்ற கடவுள் தத்துவ முறை மிக வித்தியாசமானது மனிதன் சாதாரணமாக கடவுள் இந்த பூமியை படைத்தான் என்று சொல்லுகின்ற அந்த தன்மையைத்தான் அனைவரும் எல்லா மத மதத்தவர்களும் பொதுவாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கு இந்த சுபி தத்துவ ஞான மரபு என்ன சொல்லுகிறது என்றால் கடவுள் ஏற்கின்ற நீ கற்பனையாக நினைக்கின்ற ஒன்று இல்லை நீ கற்பனையாக நினைக்கின்ற கடவுள் என்று ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அம்சம் அல்லது அது ஒரு சக்தி அப்படி என்ற ஒரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை இக்கடவுள் என்று நினைக்கின்ற ஒரு விஷயம் அது ஒரு பரம்பொருள் இந்திய தத்துவ மரபிலேயே அது ஒரு பிரம்மம் என்று விளங்கி அருகது போல் நாம் எதை சொல்லலாம் பரம்பொருள் அந்த பரம்பொருள் தன்னை அறிய வேண்டி பிரிந்து செல்லுகிறது ஒரு பெருவெடிப்பால் இந்த பிக் பேங் தேரி அதைத்தான் சொல்லுகிறது பெருவெடிப்பின் மூலமாக இந்த பிரபஞ்சம் தோன்றியதை போல இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்று சொல்லுகிறது அது தற்காலத்தில் சொல்லப்படுகின்ற அந்த விஞ்ஞானம் ஆனால் சூஃபீசம் இதைத்தான் சொல்லுகிறது கடவுள் தன்னை அறிய இந்த பிரபஞ்சமாக தோன்றினான் ஆக கடவுள் என்று சொல்லுகின்றதே ஏதோ நீங்கள் நினைக்கின்ற ஒரு கற்பனையான ஒரு பொருள் அல்ல எல்லாவற்றத்தினுடைய ஒரு சாரம் எல்லாமாக தோன்றியிருக்கின்ற அதாவது உதாரணமாக நாம் சொல்ல ஒரு சூஃபி கதையிலே வந்து இப்படி சொல்லுவார்கள் ஒரு சூஃபி ஞானியிடம் ஒரு மாணவன் கேட்டாராம் கடவுள் என்றால் என்ன அவர் சொன்னாராம் தம்பியன் கூட நீவா நான் உனக்கு கடவுளை காட்டித் தருகிறேன் என்று அவர் ஒரு தோட்டத்துக்கு போனார் அந்த தோட்டத்தில் அனைத்து வகையான மரங்களும் இருந்தன புல் பூண்டுகள் செடிகொடிகள் மரங்கள் எல்லாம் அமைந்த அந்த தோட்டத்தை அவர் காட்டு கொண்டு காட்டினார் இது என்ன மரம் வாழை மரம் இது என்ன மரம் மாமரம் இது என்ன செடி அது பிச்சிப்பூச்செடி இது என்ன புல் என்று ஒவ்வொன்றாக அந்த மாணவன் சொல்லிக் கொண்டு வருகிறான் அப்போது அவர் கேட்டார் இங்கே நீ தோட்டம் என்று எதை பார்க்கிறாய் இது எல்லாம் சேர்ந்தது தோட்டம் ஆம் இதுதான் கடவுள் இதைத்தான் நான் கடவுள் என்று சொல்லுகின்றோம் எல்லாம் சேர்ந்த ஒன்றை தான் கடவுள் அல்லது சாதாரணமான மனிதன் அல்லது அல்லது பெரிய மதவாதிகள் நினைப்பது அல்லது இங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஆக அந்த சூஃபி யானி சொல்லுகின்ற அந்த விளக்கமே கடவுள் குறித்த ஒரு சிந்தனை மரபாக சூஃபிசத்தில் இருக்கிறது அது இயற்கைக்கு முரண்பாடான ஒரு விஷயமல்ல என்பதுதான் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் மைய முக்கியத்துவமான விஷயமாகும் அப்போது சொர்க்கம் நரகம் என்கின்ற இந்த வித்தியாசங்கள் அல்லது வானவர்கள் மானுடர்கள் தேவர்கள் என்கின்ற இந்த பல்வேறு விஷயங்கள் அனைத்தும் ஒரு படைப்பு சார்ந்த ஒரு முறையாகத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாமல் தனித்தனியான ஒரு விஷயமாக சொல்லப்படவில்லை இதில் ஒரு மிக முக்கிய அம்சம் என்னவென்றால் அரூப ரூப படைப்புகள் என்பதாக சூஃபீசம் சொல்லுகின்றது இந்த அரூபமாக இருக்கின்றவையும் ரூபமாக இருக்கின்றவையும் எல்லாம் கடவுளின் தோற்றமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றது ஆக இது அந்த பொருட்கள் அந்த படைப்புகள் அவைதான் கடவுள் என்று சொல்ல இங்கே கருத்துக்கு முக்கியத்துவம் இல்லை நேரடியாக பார்க்கின்ற இங்கே நாம் பார்க்கின்ற இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கான முக்கியத்துவம் தான் சூஃபீசம் சொல்லுகிறது ஆக இந்த பிரபஞ்சமாக தோன்றுகின்ற அனைத்து பொருட்களும் அல்லது அனைத்து வசதிகளும் சிருஷ்டியாக தோன்றுகின்ற அனைத்து உயிர்களும் இவை இங்கே முக்கியத்துவம் இருக்கின்றது ஆக கருத்தா பொருளா என்ற கேள்வியே சூஃபியிசத்தில் இல்லை அப்படி சொல்லுகின்ற ஒரு நிலையும் அதில் உருவாக வேண்டிய அவசியமில்லை ஆக இதுதான் யதார்த்தமாக இஸ்லாமிய மெஞ்ஞான தத்துவ சிந்தனையின் யதார்த்தமாக இந்த கடவுள் சிந்தனை இருக்கிறது ஆக மற்ற நாத்திகர்களோ அல்லது கடவுள் மறுப்பாளர்களோ நினைக்கின்ற மாதிரியான ஒரு கற்பனையான கடவுள் கோட்பாடு அல்ல சூஃபியிசம் சொல்வது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில்தான் மார்க்சிய சிந்தனை ஒரு இறைமறுப்பு சிந்தனையிலிருந்து உருவாவதன் காரணமாக கடவுள் குறித்த தேடலை அது சரிவர மேற்கொள்ளாததால்தான் இந்த கற்பனையான ஒரு கடவுள் கோட்பாட்டை உருவாக்கி அதன் மூலமாக கருத்தா கடவுளா என்று ஆராய முடிவில் அது தேவையற்ற சிந்தனை தேவையற்ற தத்துவ விசாரங்களை செய்தது என்று இதன் மூலம் நான் சொல்லிக்கொள்கிறேன் ஒரு அடிப்படையில் இயக்கம் இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது பொருள் மாறிக்கொண்டிருக்கிறது பொருள் இருந்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எந்த வகையில் அவை அமைந்திருக்கிறது என்பதை மார்சிய புரிதலுக்கு அப்பாற்பட்டு தான் நாம் சிந்திக்க முடியும் மார்சியம் அதை மிக தெளிவாக சிந்தித்து தரவில்லை அப்போது ரூபமான பொருட்களை குறித்து மட்டுமே நம்மளுடைய சிந்தனைக்கு புலப்படுகின்ற வஸ்துக்களை மட்டுமே அது வந்து எடுத்துக்கொள்கிறது நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் இருக்கின்றன என்பது அது ஒரு கருத்தாக அல்ல அது ஒரு பொருளாக அல்லது ஒரு நிலையாக இருக்கிறது என்பதே இங்கே மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது அதை மனிதர்கள் தங்களுடைய சிந்தனையில் பல கதைகளாக அவர்கள் வைத்துக்கொண்டார்கள் மத நூல்கள் அந்த மாதிரியான சில புராடங்களை சில துன்பங்களை விதைத்து மத கட்டுமானத்தை கட்டிக்கொண்டார்கள் மார்சியம் எப்படி தன்னுடைய இயக்கவியல் சிந்தனைக்கு ஏற்ப ஒட்டுமொத்த சிந்தனையையும் மார்சிய ஆய்வு அடிப்படையில் உருவாக்கி கொண்டதோ அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் அதன் இருக்கின்ற மத உருவாக்கி கொண்டன என்பதை நாம் இங்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த சிந்தனை முறைகளை குறித்து நாம் விரிவாக பார்க்கின்றபோது மிக தெளிவாக இந்த கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் நமக்கு பல முரண்பாடான சிந்தனைகளை உருவாக்குகின்றது என்பதை நான் இங்கே சுட்டிக்கா விரும்புகின்றேன் இந்த விஞ்ஞான அடிப்படையிலான தத்துவம் என்று மார்சியம் சொல்லிக்கொண்ட அதில் இருக்கின்ற கருத்தியல் சாராம்சங்கள் தான் இங்கு நாம் மிக முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது வெஞ்ச இ மேற்கத்திய தத்துவ மரபுகளிலிருந்து ஒரு பொருள் சார்ந்த ஒரு கண்ணோட்டத்தை மார்ஸ் உருவாக்கி கொள்ளுகின்றார் அங்கே மேற்கத்திய தத்துவ ஞானம் மிக தெளிவாக இறையியல் சார்ந்த ஒரு தத்துவ ஞானமாகத்தான் வெகு ஆரம்பத்தில் இருந்து அது உருவாகி வந்திருக்கிறது அது வைக்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் அந்த அடிப்படையிலேயே அமைந்து இருந்தது ஆனால் ஒரு விஞ்ஞான சிந்தனைகள் தோன்றிய காலகட்டத்தில் பகுத்தறிவுவாதம் நேர்காட்சிவாதம் அனுபவவாதம் போன்ற பல்வேறு விஷயங்கள் தோன்றுகின்ற போது அது மாறிவிடுகிறது அந்த சிந்தனையில் இருந்து சாராம்சத்தை உள்வாங்கொண்டுதான் அவர் மார்ஸ் இந்த பொருள் முதல்வாத இயக்க சிந்தனையை கட்டமைக்கின்றார் ஆக ஒரு மரபாக இயங்கி வருகின்ற அந்த சிந்தனை முறையில் அந்த பொருள் சொல்லுகின்ற விஷயங்கள் மிகவும் ஒரு ஒரு முரண் இயக்கமான அல்லது ஒரு முரண் கருத்துகளின் தொகுப்பாகத்தான் இருந்தது என்பதை மேற்கத்திய தத்துவங்களூடாக நாம் பார்த்து இயலும் அதே சமயம் கிழக்கத்திய ஓரியன்டலிச தத்துவங்கள் மிக தெளிவாக பல்வேறு விஷயங்களை அவை சொல்லி இருக்கின்றன புத்த சமயம் என்று சொன்னால் புத்தராக இருந்தாலும் ஜெயனராக இருந்தாலும் இந்திய தத்துவ மரபில் இருக்கின்ற சாங்கியம் உபனிஷத்த உபநிநிடங்கள் சொல்லுகின்ற தத்துவ ஞானங்கள் அனைத்துமே மிக தெளிவாக இந்த ஆத்மா குறித்த ஆன்மா குறித்த அந்த இந்த உலகம் குறித்த மிக தெளிவான புரிதலை அவை முன்வைத்து இருக்கின்றது உதாரணமாக சொல்லவும் என்றால் கௌதம புத்தருடைய சிந்தனைகளில் எப்படி பிறப்பு அனைத்துமே உலகிலுள்ள அனைத்துமே நிலையேற்றவை பிறப்பும் இறப்பும் தொடர் நிகழ்வுகள் வாழ்க்கை என்பது நீரோட்டம் போன்றது வருவதும் போவதும் மெய்மையின் அடிப்படை என்கின்ற அந்த சிந்தனைகள் மனித வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக என்பதை நாம் பார்க்கலாம் இல்லாத ஒன்றை பற்றி அவர் அதிகமாக சிந்திக்கவில்லை ஆகவே ஒரு இறை மறுப்பு சிந்தனை என்ற வகையில் பௌத்தத்தை மார்சியம் மார்சிய மார்சியத்தை பின்பற்றுகின்ற அனைவரும் பெரும்பான்மையானவர்கள் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதை மதமாக அல்ல பௌத்த தத்துவத்தினுடைய ஒரு தத்துவ முறையை வ அது மார்சிய தத்துவத்துக்கு ஒரு இணக்கமாக இருப்பதன் காரணமாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பௌத்த மதத்தின் வாழ்க்கையை புறவயமானது அகவயமானது பருப்பொருள் மன உணர்வு என்று இரண்டு பிரிவுகளாக பிரித்தார்கள் அணுக்களின் கூட்டு அதாவது தனிமங்களின் வினோதமான சேர்மானத்துத்தான் மன உணர்வு என்று கூறினார்கள் அதுபோல் புறப்பொருட்களின் செயல்பாட்டில் இருந்துதான் அக உணர்வு உருவாகிறது என்றும் சொன்னார்கள் அணுக்களின் கூட்டு ஒரு இயக்கத்தை அந்த இயக்கம் இருத்தலின் பகுதிகளாகிய உணர்வாகவும் அறிதலாகவும் வெளிப்படுகிறது என்பது புத்தமத்தின் அடிப்படையான கோட்பாடாகும் இது அறிவுக்குப் பொருத்தி நிற்கின்ற ஒரு அறிவுரையாக இருக்கிறது அதனால்தான் புத்தர் கடவுள் மறுப்பை பிரதானப்படுத்தினார் கடவுள் மரபிறப்பு சிந்தனை பௌத்தத்தில் ஒரு ஒரு தெளிவற்று தன்மையில் இருப்பதற்கு இந்த சிந்தனை முறை ஒரு காரணமாக இருந்தது அதை மார்சியம் ஓரளவுக்கு புரிந்து கொண்டது என்று சொல்லலாம் அதே மாதிரி புத்தருக்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த மகாவீரருக்கு முந்தைய மக இந்த வர்த்தமானார் என்பவருடைய அந்த ஜைன மதத்தினுடைய சிந்தனைகள் கூட ஓரளவுக்கு வித்தியாசமாக தான் இருந்தது இருத்தல் மீதான உண்மையான நம்பிக்கை உள்ளதை உள்ளபடியே ஐயமின்றி தெளிவாக சொல்லுவது புற உலக பொருட்கள் மீது விருப்பமின்றி வாழும் நல்ல நடைமுறை இதுதான் சமணர்களுடைய அடிப்படையாகும் அவர்கள் அது அதை வந்து கொல்லாமை வாய்மை கல்லாமை நியமங்களை கடைப்பிடித்தல் பொருளாசை இல்லாமை என்ற ஒழுக்க நூல் விதியின் நூடாக அவர்கள் அதை வளர்த்தெடுத்து கொண்டார்கள் மகாவீரர் கழிவர் கடவுள் வழிபாட்டை முழுவதும் தடை செய்தார் இதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது கடவுள் என்று ஒன்று இல்லை உள்ளது உலகு பாவம் என்பது கடவுளுக்கு எதிரானது அல்ல அது சகமனிதர்களுக்கு எதிரானது என்பது சமணர்களினுடைய கொள்கையாக இருந்தது ஆக இப்படி கருத்து முதல்வாத சிந்தனைக்கு எதிராக பொருள் முதல்வாத சிந்தனைகள் ஆரம்ப காலத்திலேயே இருந்தன என்பதை நாம் இங்கே சொல்லிக்கொள்ள முடியும் மேலும் அவை ஒரு முழுமை வடிவமாக இல்லாமல் இருந்தது என்று வேண்டுமானாலும் நாம் இங்கே குறிப்பிட்டு கொள்ளலாம் அதுபோல் இவற்றுக்கெல்லாம் முந்தைய தொல்காப்பியர் சொல்கின்ற தத்துவங்கள் கூட மிக அற்புதமான உலக வாழ்க்கையை அகம்பு என்று பிரித்து அது முதல் கரு உரு பொருள் என்ற பொருளாக சொன்னதையும் நிலம் என்று பகுத்ததையும் நாம் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும் முதல் கரு உரிபொருள் என்ற மூன்றே நூலலும் காலை முறை சிறந்தனவே பாடலுள் பயின்றவை நாடும் காலை என்று என்று சொன்னதும் முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டில் இயல்பு மொழி இயல்பு உணர்ந்தவரே என்று சொல்லுவதை நாம் இங்கு அவதானிக்க முடிகிறது தொல்காப்பியரை முழுமையான பொருள் என்று நாம் சொல்ல முடியாது புக புற அகவாழ்வை முன்னிறுத்தலின் வழி இருமைவாதியாக இருந்தார் என்று நாம் சொல்லலாம் இருந்தபோதிலும் இயற்கையின் ஒழுங்குமுறை இயக்கத்தை ஏற்று அதன்படி யதார்த்த வாழ்விற்கு தேவையான ஒழுக்க விதிகளை இயற்கை விதிகளோடு விளக்கியிருப்பது இதன் சிறப்பாகும் கடவுள் மதம் சம்பந்தமான நேரடி கருத்து சிந்தனைகள் இவரிடம் இருப்பதாக நாம் வலியுறுத்த முடியவில்லை அதாவது இது மார்சியர்களே இந்த மாதிரியான ஒரு ஒரு முரண்பட்ட ஒரு நிலையை தான் பார்க்கிறார்கள் அவர்கள் பௌத்தரை புத்தரை ஜைனரை தொல்காப்பியரை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சிந்தனை முறைகளாகத்தான் அவர் பார்க்கிறார்கள் அதுபோல் அந்த சிந்தனை முறையை அவர்கள் அது ஒரு ஒரு பொருள் முதல்வாத சிந்தனையாகத்தான் அவர்கள் அதை ப பார்க்கிறார்கள் அதுபோல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திருவள்ளுவர் பொருள் முதல்வாத சிந்தனையாளர் என்றே மார்சியர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் இவ்வுலகில் இருப்பு நிலைகளை இல்லாத ஒன்றை அவர் எப்போதும் எங்கும் சொன்னதில்லை என்றும் மார்சியர்கள் சொல்லுகிறார்கள் திருக்குறள் வரும் கடவுள் வாழ்த்து பகுதி என்பது இடைக்காலத்தில் செருகப்பட்ட இடை சிறுகளே என்று கூட மார்சியர்கள் சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம் இங்கே எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதும் பிறப்பினும் வேதமை நீங்க சிறப்பினும் செம்பொருள் காண்பது அறிவதும் என்ற குரல்கள் பொருள் முதல்வாத தத்துவத்தை சார்ந்தது என்று ஆர்சேர சொல்லுகிறார்கள் அதுபோல வான் சிறப்பில் வானின் உலகம் வழங்கி வருவதால் தானமிழ்தம் என்னுணர்பாற்று என்றும் நீரண்டமையாத யார் யாருக்கும் வானின்றிமையாத இக்குரல் உலக உயிரினங்களின் உருவாக்கத்திற்கு நீரே ஆதாரம் நீரில்லையே உலக உயிரினங்கள் இல்லை என்று சொல்லுகிறது இது சார்லஸ் டாலர்களுடைய கோட்பாட்டை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார்கள் என்று மார்சியர்கள் உலாகிதப்படுவதையும் நாம் இங்கே சொல்லிக்கொள்ள முடியும் அதுபோல சித்தர்களை குறித்து பார்க்கின்ற தமிழகத்தில் சித்தர்களுடைய சிந்தனைகள் பெரும்பாலும் இயற்கையை சார்ந்தவை இருப்பு உலகை பற்றிய இருப்பாகவே இந்த உலகத்தை சிந்தித்தனர் கடவுள் மறுபிறப்பு சொர்க்கம் போன்ற இல்லாத ஒன்றுக்காக எப்போதும் கவலைப்படாமல் இயற்கையின் உண்மைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று மார்சியர்கள் கூறி அணு கோட்பாடுகளை பெரும்பான்மையை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் சாதி போன்ற பிற்போக்கு அமைப்புகளை மறுதளித்தனர் என்று குறிப்பிடத்தக்கது எனவே சித்தர்களின் பெரும்பான்மையானோர் பொருள் சிந்தனை சார்பாளராக இருந்துள்ளனர் என்று சொல்கிறார்கள் இப்படி உலகம் முழுவதும் கருத்து முதல்வாத உலக கண்ணோட்டத்துக்கு எதிரான பொருள் முதல்வாத சிந்தனையாளர்களும் பொருள் தத்துவங்களும் இருந்தன என்று மார்சியர்கள் சொல்லுகின்ற அடிப்படை அவர்கள் உலகத்தை பகுத்து ஆய்ந்த முறை அப்படியாக இருந்தது ஆனால் நமக்கு நன்றாகவே தெரியும் மேற்குத்திய தத்துவ மரபாக இருந்தாலும் சரிதான் கிழக்கத்திய தத்துவ மரபாக இருந்தாலும் சரிதான் தமிழ் தத்துவ மரபாக இருந்தாலும் சரி இந்திய தத்துவ மரபாக இருந்தாலும் சரி கடவுள் ஆன்மா என்கின்ற அந்த விஷயங்களை அது இயற்கை சார்ந்த ஒன்றாகத்தான் கருதினார்கள் என்பது பொருள் அந்த இயற்கை சார்ந்த என்று சொல்லுகின்ற போது பொருள் சார்ந்த ஒன்றாகத்தான் இருக்க அந்த ஒரு முறை இருந்தது என்றுதான் நாம் அஹ் சொல்லிக்கொள்ள சித்தர்கள் கூட அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தனர் சித்தர் நம்மளுடைய சித்தர் மரபாக இருந்தாலும் தொல்காப்பியர் சொல்லுகின்ற விதமாக இருந்தாலும் திருவள்ளுவர் சொல்லுகின்ற விதமாக இருந்தாலும் கடவுள் என்பதை வேறாகவும் இயற்கை என்பது வேறாகவும் அவர்கள் பார்க்கவில்லை என்பதுதான் நாம் இங்கே ஓரளவுக்கு சொல்லிக் கொள்ள முடியும் உலகம் முழுவதிலும் சூஃபி தத்துவம் சொல்லுவது போல் ஒரே விதமான ஆன்மீக சிந்தனை தான் இருந்தது இரண்டு அல்ல ஒன்று என்பது அது சொல்லுகின்ற ஒன்றாக இருந்தது ஆனால் அதை மார்சியம் தவறாக புரிந்து காரணமாக இந்த உலகத்தை தனியாகவும் பொருளை ஆன்மா கடவுள் போன்ற எந்த விஷயங்களை தனியாகவும் அது கருத்தாகவும் எடுத்துக்கொண்டது காரணமாக பொருள் கருத்து என்ற நிலைப்பாட்டில் அவை முரண் இயக்கம் கொண்டன முரண்பட்ட தத்துவங்களை சொல்லி வந்தன ஆனால் சூஃபியிசம் மிக தெளிவாக மார்சிய சிந்தனைக்கு நேர் எதிராக அதே சமயம் விஞ்ஞான சிந்தனைக்கு அடிப்படையாக அமைந்து இன்று எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்று பிக்பேங்கு தியரி மட்டுமல்ல மட்டுமல்ல பிளாக் ஹோல் தியரி ஐன்ஸனுடைய சார்பியல் தத்துவம் போன்ற விஞ்ஞானத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடுகள் அனைத்தும் சூஃபிசம் சொல்லுகின்ற இந்த பொருள் கண்ணோட்டத்தை அப்படி ஏற்றுக்கொண்டுகின்றன அந்த பொருள் என்பது இயற்கை என்பது அது ஒரு முக்கியமான இடமாக அதை சொல்லுகின்றன ஆக நாம் இந்த சிந்தனை மரபுகளை பார்க்கின்ற போது மேற்கத்திய சிந்தனை மரபுகளில் இயக்க மறுப்பாக கடவுள் மறுப்பாக உருவாகின்ற சிந்தனைக்கும் கடவுள் சிந்தனைக்கும் இடையிலேயே பல்வேறு வித்தியாசங்கள் அங்கே இருக்கின்றன ஒரு காலகட்டத்தில் சிந்தனை முறைகள் மிகவும் இயல்பானதாக மக்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த கடவுள் சிந்தனை முறைகள் பிற்பாடு அது மனிதனுக்கு அந்நியமாக மாறிப்போன நிகழ்வுகளும் மேற்கத்திய சூழலில் நிகழ்ந்ததை உருவாக்கி கொள்ள முடியும் அதனால்தான் கடவுளை வானில் வானத்தில் வைத்து பார்க்கின்ற அந்த அந்த டிரான்ஸென்டலிஷம் என்கின்ற முறை பொதுவாக எல்லா மதங்களிலும் தோன்ற ஒரு காரணமாக இருந்தது ஆக சூஃபீசம் இறை நெருக்கம் இறை என்பது வேறு மனிதன் என்பது இயற்கை என்பது வேறு என்ற அந்த விஷயத்தை மறுதளித்து எல்லாம் எல்லாம் அதுவே என்ற ஒன்றை சொல்லி கொண்டிருந்தது அதை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழலை மார்சியர்கள் இங்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த உரையில் ஊடாக நான் வேண்டிக் இந்த தத்துவ முறையை நாம் பெரிதாக மார்சிய ஆய்வு நின்று ஆய்வதை விட சூஃபி முறையிலோடு ஆகின்றபோது அல்லது ஆராய்ச்சி செய்கின்ற போது எப்படி இயற்கைக்கும் மனிதனுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்குமான இடைவெளி இல்லாமல் எல்லாம் ஒன்றாக இருப்பதை நாம் அறிவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் இது குறித்த சிந்தனையை மிக ஆழமாக ஆராய்கின்ற ஒரு ஒரு வாய்ப்பை முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்